அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நல் ஆண்மை என்பது ஒருவர்க்கு தான் பிறந்த இல் ஆண்மை ஆக்கிக் ஒருவனுக்கு நல்ல ஆண்மையாவது தான் பிறந்த குடியினை சிறந்த நிலையில் வைத்து ஆளும் தன்மையை தனக்கு உரிமையாக்கி கொள்ளுதலே ஆகும் பரிமேலழழகருடைய உரை ஒருவனுக்கு நல்ல ஆண்மை என்று உயர்த்தி சொல்லப்படுவது தான் பிறந்த குடியினை ஆளும் தன்மையை தனக்கு உளதாக்கிக் கோடல் நீக்குதற்கு நல்லாண்மை என விசேடித்தார் அப்படிங்கிறார் விசேடித்தார்னா அட்ஜெக்டிவ் பொதுவாக போர்தொழிலில் ஈடுபட்டு வெற்றி சூடுதல் ஆண்மை எனப்படும் இங்கு போர் தொழிலை குறிக்கவில்லை என்பதற்காக நல் ஆண்மை என்று வேறுபடுத்தி கூறுகிறார் ஜெகவீரபாண்டியனாருடைய உரையிலிருந்து வில் ஆண்மை மல் ஆண்மை அதாவது மல்யுத்தம் செய்தல் சொல்லாண்மை முதலிய வல்லாண்மைகள் எல்லாவற்றிற்கும் இல்லாண்மை மூல முதலாய் உள்ளதால் அதனை நன்கு ஆக்கிக்கொள்ளல் ஒருவனுக்கு நல்ல ஆகும் என்கிறார் இதற்கு முந்தைய குரட்பாவில் தன்னுடைய குடியின் மேன்மையின் பொருட்டு உழைப்பவனுக்கு தெய்வமும் பெரியோரும் உதவுவர் அவனை சூழ்ந்து நிற்பர் என்று உபதேசம் செய்தார் இந்த குரட்பாவில் அவன் நல்ல ஆண்மையாளனாய் விளங்குவான் என்று கூறுகிறார் வரமேகோ குணி புத்திரஹா நச்ச மூர்க்கதான்யபி ஏக்சந்திரஸ்தமோஹந்தி நச்ச தாரகணோபிச்ச என்பது ஒரு அழகான சம்ஸ்கிருத சுபாஷிதம் நட்சத்திர கூட்டங்களைக் காட்டிலும் ஒரே சந்திரன் இருளை நீக்குகிறான் அதை போன்று நூறு முட்டாள் குழந்தைகளை காட்டிலும் குலத்தின் மேன்மைக்கு பாடுபடும் ஒரு நல் ஆண்மையாளன் நற்பண்பாளன் சிறந்தவன் என்பது இந்த சுபாஷிதத்தின் பொருள் பதவரை பார்ப்போம் ஒருவருக்கு ஒருவருக்கு நல் ஆண்மை நல்ல ஆண்மை ஆளும் தன்மை என்பது என்று உயர்த்தி சொல்லப்படுவது தான் பிறந்த இல் ஆண்மை குடியினை ஆளும் தன்மையை ஆக்கிக்கொள்ளல் உண்டாக்கிக் கொள்ளுதல் ஆகும் ஒருவருக்கு நல்ல ஆண்மை என்று உயர்த்தி சொல்லப்படுவது தான் பிறந்த குடியினை ஆளும் தன்மையை உண்டாக்கி கொள்ளுதல் ஆகும் நல்லாண்மை என்பது ஒருவர்க்கு தான் ஆக்கிக் கொள்ளல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான